மாறாவார் திருமகள் பூமி மரராட்சிவார் மேபிய உலகம் மூன்றவயாட்சி வேண்டு வேண்டுருவம் நின்றுருவம் ஆவியே தன்னை அடிக்ன கமல கண்ணதோர் அவளவாய் மணியே ஆவியே அமுதே அலைகடல் கடைந்த காணுமாறருளாயி மாறாவார் திருமகள் பூமி எபமற்றமர செய்வார் மேவிய ஹவலஹம் மோண்டவயாச்சே வேண்டு வேண்டுரும்ம் நின்னுரவா ஆவியே தன்னை அடగిన கமலகண்ணதோர் பவளவாய் மணியே ஆவியே அமுதே அலகடல் கடந்தவப்பனே காணும்ஆர் அருளாய் காணும்ஆர் அருளாய் என்னன்றே கலங்கே கண்ண நீரலமற veena yen peenumaarallam peeni nin palare pirattu maar arulana kandar arulai kaavutta kanna thondane karpaha kaniye veenuvara mudai periya danpunal sol peranalam eddha peraala eddha peraalan nandagoobanthan innuyer chiruvane Asho raik kadutta perin bakkula vila ngalire, adiyanen periyavamma. Adutta boravuna nudarir vilaava, kaiyohira andaveng kadale, adutta dorurubai inna nivarai, yengganam theru varumare. Umaruhandhukandhukandhukuruvam ninnurubamagi, undanakkan baranaar. Avaruhandha marindha seikayun maayayai, arivonnam zangkippan vinayai. Amaradupanni akalitam putasool, adupadayavittavam maane, Amarardamamudhe asurarghal nange, ennuday aru irayyo. Aru irayyo akalitam uludham, padatthu dandundrum inddalandha, <laughs> Peri irayyo periyanir padatthu, அங்குறை கடைந்தடை துடைத்தோ மனுஷர்கேவரு போ தேவர்க்கெல்லாம் எங்கு வந்துருகோ எங்கு வந்துருகோ என்ன யாழிவானே ஏழு உலகங்களும் நீயே அங்கவர்க்கமைத்த தெய்வமும் நீயே அவற்றவை கருமமும் நீயே புறபால் பொருளு அவையோ மணி இன்னையானால் மங்கையர் வருவாம் நேர்பவம் நீயே வாண்புனலிரந்தடும் நீயே இரந்தரும் நீயே எதிந்தரும் நீயே நிகழ்வதோ நீ இன்னையானால் சிரந்த நிந்தன்மை அடிவிதுஉதுவென்று அறிவုံறும் சங்கிப்பன்வினாயே கந்தபால்ネイ நேရင် சுபயே கடலே அமுதமே அமுதில் பிறந்தோல் மனந்த பேராய மாயத்தால் முழுதும் வல்வி நயே நயர்கின்ற குணங்களைடையாய சுரர்வன் கயர் கோற்றமே கொடிய புள்ளுய்தலாயிரம் பள்ளியாய் பார்க்கடல் சேர்ப்பார் வணங்குமாரியே மனமும் வாசகமும் ே யாவதோமையே அருணரகமையும் நீயானால் வானுயிரின்பமெய்தில மற்ற நரகமே எய்திலும் நரகம் தான் அடைதல் வானுயிரின்பம் மண்ணிவித்திருந்தாய் அருள் களையனக்கே தலைத்தலைச் சிறப்பத் பேருதவி கை மாறா தோழ்களையாரத் தழுவியுயிரை அரவில சீதனஞ்சோதே ரத்தாய் முடிகளாயிரத்தாய் துணமலர்கள் தாள்களாயிரத்தாய் பேர்களாயிரத்தாய் தமையனே பெரியவப்பனை பெரியவப்பனை பிரமனப்பனை ஒரு திறனப்பனை முனிவர்க்குரிய அப்பனை அமரர் அப்பனை உலகுனியப்பன் தன்னை கோர்வன் சடகோ பேரினவாயு தொள்ளும் தொண்டேர் நங்கவப்பன பிரமனப்பனை உரு திறனப்பனை முனிவர் குறிய அப்பனை அமரப்பனை உலகு கோர் தனியப்பன் தன்னை வன் குரு கோர்வன் சடகோ உரிய சொல்லை வரிமலையாயோ நம்முடைய முன்பு யார் என்று மாற்றம் நோக்குகின்றேன் எங்கும் காணமா சேந்தனசாயிழந்தேன் தளமலையோ நிறமாய் தளர்ந்தேன் வெங்கன் பறவை என்பாக வேங்கடவான வேண்டிச் சென்றேன் வரிவலயங்காளோ நம்முடைய தளர் முன்பு நானி நுங்கட்கு என்று உரைக்கும் மாற்றம் நோக்குகின்றேன் எங்கும் காணமா சரிந்தனசாயிழந்தேன் கடமுறை முன்னிறமாய் தளர்ந்தேன் வெங்கண் பறவை வேங்கடவான வேண்டி சென்றேன் வேண்டிச் என்னுடைய தோடி அருணுங் கட்கேலும் ஏண்டி துரைக்கும்படி அயந்தோ கான்கிண்டிலே நிடராட்டியே தாமரை கண்ணன் கள்வன் விண்ணவர்கோண் நங்கள் கோனை கண்டால் ஏண்டிய சங்கம் நிறவும் கொள்வான் எத்தனை காலம் இழக்கின்றேன் இனக்கல் லால் வினையேன் நான் இனக்கெண் நிலன் கண்டு கொள்மேன் ஞால வறியப்பழி நன்னுதனில் நீளமலன் நெடுஞ்சோதி சூழ்ந்த நீண்ட முகில் வண்ணன் கண்ணன் கொண்ட கோல வளையொடுமா கொள்வான் எத்தனை காலமும் கூட சென்றே நினியும் கொடுக்கேன் கோல் வள நஞ்சத் தொடக்கமெல்லாம் பாடத்தொடிய விழந்து வைகள் பல்வளையாறு முன்பரி செடிந்தே கொடுமே தென் குழந்தை வங்குடாகத்தன்டல் பறவை உயர்த்தவெல்போர் ஆடிவளவனை ஆதரித்தேன் ஆடிவளவனை ஆதரிப்பும் ஆங்கவன் நம்மில் வரவுமெல்லாம் தோழியர்கள் நம்முடையமேதான் சொல்லுவதோ இங்கரியதுதான் தோறொழி ஒருவனாக நன்குணர்வார்க்கும் உணரலாக சுடலுடைய சுடர்களாதி தொள்ளையஞ்சோதி நினைக்குங்காலே தொள்ளையஞ்சோதி நினைக்குங்கால் எஞ்சொழலன் சமக்கம் எல்லை கோப்பு செய்ய அத்திரம் நிக்கையும் மாமை தந்துடாயும் தாரான் ஆர்கிடுகோவினை பூசல் சொல்லி வள்ளி வள வயல் சூழ் குடந்தை மாமலர்கண் வளர்கின்ற மாலே மாலரி கேசமன்னாரணன் வன் கோவிந்தன் வைகுன் என்று வளமிடம் என்னைப் பண்ணி விட்டுட்டு ஒன்று முருவும் சுவடும் காட்டாய்மலர் குடலன் அமீர்கால் என்னுடைய தோடியே காலம் பல காண்பதானை உங்களோடு எங்களிடையில் வளர்த்த கிழிகாள் பூவைகள் காழ் குயில்காழ் மயில்காள் உடைய நம் மாமையும் ஜங்கம் நெஞ்சம் ஒன்று முடிய ஒட்டாறு கொண்டங்கள் விட்ட பின்னே அவனவை நல்ல நார்க்கும் தன்னை கைசயப்பாளதோருமாயம் தன்னாள் மான் குரல் கோல வடிவு காட்டி மண்ணும் விண்ணும் நிறைய மலர்ந்தோள்கள் பலதழைத்த தேவிர்கிறவினோடு நான் கொடுத்தேன் கொடுக்க என்னுடன் என்னுடன் அண்ணுதல் நங்கமீர்கள் யான் இனி செய்வதன் நஞ்சன்னை நின்னிட ஏனல்லே நினைங்கு நேமியும் ஜங்கு மிருகை கொண்டு மதியோர் கோல நீளா நன்னிடம் கொண்ணம் வருவதன் பாதத்தாலே மற்ற வன் பாதங்கள் முற்றவிட்டு கோதில் புகழ் கண்ணன் தன்னடிமேல் வன் குருகோர் சடகோபன் சொன்ன இதில் அந்த இவையோர் திசையொடும் வல்லார் தேதிலாகி இங்கும் அங்கு மெல்லாம் அமைவார்கள் தாமே மாதமடைமதன் பாசத்தாலே மற்றவன் பாசங்கள் முற்றவிட்டு கோதில் புகழ் கண்ணன் தன்னடிமேல் வன் குருகோர் சடகோபன் சொன்னாதிள் இவையுமோ திசையொடும் வல்லார் அதுமோர் தேதிலாகி இங்கும் அங்குமெல்லாம் அமைவார்கள் தாமே அங்கும் இங்கும் வானவர் தானவர் யாவரும் எங்கு மினயன் உன்னையரியகிலே சேரும் பூமகள் மண்மகளாய் மகள் சங்கு சக்கர கை அவன் என்பர் சரணமே அங்கு மெங்கும் வானவரு தானவர் யாவரும் மெங்கு மினயன் உன்னையரியகிலே சேரும் பூமகள் மண்மகளாய் மகள் சங்கு சக்கர கையவன் சாராதே மரணம் தோற்றம் படை பத்தரவோடும் கடலாழி அரணத்தின் படையேந்தியா ஈசற்களாயே ஆழு மாளாரியும் சங்கம் சுமப்பாறலாம் வாழும் வில்லும் கொண்டு PINJALVARUM ATTILL LAY NALUM THOOLUM THEYHALAYARA THULAKKANEN NALUM NALUM NALUVAN ADIYEN NALATTE NALAM PONAHAM BATTE OORUM OTRTRA VURUVAHI ாய் அன்னு அம்மான் ஆலம்பேர்வதோ காரில் ஒளிவத்துள்ளதால் உன் கோலம் காரிலில் காணலு தாழும் கொடியேற்க கொடியாறு மாட கோளுகத்தும் நீ மடியாரின் தவித்த அசவோ அண்ணே இப்படி தான் தாவியா, தாவிய வசவோ பணியாயே அணியா வமரர் பணிபும் பண்பும் தாமேயாம் அணியாரியும் சங்கமுமேந்தும் அவர் கான் மேனியாவின் நோய் உலகில் தவிர்ப்பான் திருநீரமணியார் மேனியோடு என் மனம் சூட வருவாறு வருவார் செல்வார் வன் பரிசாரத்திருந்த என் திருவாழ்மார் வர்க்கு என் திறன் சொல்லியான் ஜெய் பலன் உருவார் சக்கரன் சங்கு சுமந்தெங்கும் ஒருபாடுடல்வான் ே என்னை உண் ஏறாறு கோலத்திருந்தடுக்கு நின்னேயா செய்ய நீ கொண்டருளனினை பதுரா சூழ்கடல் ஞான முழுவேடும் நின்னே தாவியா நீல்கடலாடி திருமாலே திருமால் நான் முகன் செஞ்சடையான் நின்றிவர்கள் எம் பெருமாந்தன்மய் பேசியதல்வா உழிப்பிராணின் அயாளுடைமாமே என்பன் என் காதல் கலக்கவே துளக்கமில்லா நல்தவ முனிவர் கரை கண்டோர் துழக்கமில்லா மாகடல் தொழுவார்கள் உலக்கணாம் புகழ்கிற என் செய்வதுரையே புரஜாவென் நோய் தவிர அருள் நீன் முடியானை வரையாறு மாட மண்ணு குரு கோடகோபனை ஓர் ஆயிரத்து நிறைய வல்லார் நீடுலகத்து பிறவாறு உடையாவின் நோய் தவிர அருளின் முடியானை வரையாறு மாட மனு குருடகோபன்தொடை ஓராயிர தொழில் நிறைய ஆர்கடா வருவி யானை மாமலையின் மறுப்பினை குபடுத்து ரொட்டி ஊர்கொழு தின்பாக நுயிர் செக்த்தி அரங்கின் மல்லரை கொண்டு சூழ் பறன் மேல் புறக்கிடா மாணவி கஞ்சனை தகத்தா மறுப்பினைக்குவடுத்து ரொட்டி ஊர்கொழு தின்பாக நிர் சிகிச்சை அரங்கின் மல்லரை கொண்டு சூழ்பறண்மேர்கடாசர் புறக்கிடா மாடமேமிசை கஞ்சனை தகர்த்தா சீர்கொள் சித்தாயன் திருச்செங்கண்ணூரில் திருச்சித்தாரங்கள் சார்வே எங்கள் சார்பு இமயமரப்பன் என்னப்பன் பொங்குமோ உலகும் பழை தளி தழிக்கும் எங்களை தேம்பன புடசூழ் திருச்செங்கண்ணூறு திருச்சி தாத்தமருகின்ற ஆதி யானல்லால் யாவரும் அத்த மறு துணையே என்னவர் பெருமான் இமயவர் பெருமான் இருநிலமிடம் தம்பெருமான் முன்னை வல்வினர்கள் முழுதுடன் பெருமான் பெருமான் அடியா சரண் நினைப்பிலும் பிரிதில்லயே பிரிதில்ல எனக்கு பெரிய மூவுலகும் நிறைய பேருருவமாயி நிமிர்ந்த குறியமானம் மான் குறைகடல் கடைந்த Koolamanikam <laughs> ennamma Thiridu Kulavadakamukuthu Dengani-Sul Thiritschengennoor, Thiritschittarariya Naimae nillakemperumaan <laughs> Adiina Yalladhoorarane <laughs> Alladhooraranum avanilverillai Aduporulakilum Avana yalladennabiyamarndanakilladu Adalala vanuraykinna Allananmarayor velviyul madutta நரும்புக மறைக்கும் நல்ல நீள் மாட திரு செங்கன்னூரில் திருச்சித்தார் எனக்கு நல்லரணே எனக்கு நல்லரணை எனதாரூய் இமயவர் தந்தை தாய் தந்தை தனக்கும் தந்தன்மை அறிவரியானை தடங்கடல் பள்ளி அம்மான கொள் சேர் மூவாயிரவர் வன் சிவனு மயனும் தானு அப்பாருவாள் மா திருச்செங்கன்னூரில் திருச்சி தாரதனு கண்டே திருச்செங்கண்ணூரில் திருச்சி தாரதனு கண்ட அத்திருவடி கண்ணும் திருச்செய்ய கமல கண்ணம் செவ்வாயும் செவ்வடியும் செய்ய கைய திருச்செய்ய கமல உந்தியம் திகழவென் சிந்தையுளானே திகழவன் சிந்தையுள் இருந்தானை செடுநில தேவர் மரையோர் திசைகை கோப்பியம் திருச்செங்கன்னூரில் திருச்சிற்றாற்றம் கரையானை புகலிடம் தன்னை அசுரங்கர் வெங்கோற்றை புகழு மாறுது ஏன் பொருந்தோ உலகம் படைப்படுகே படைப்பொடுக்பவன் பிரம பரன் பரஞ்சிவப்பிரானவனே இடப்பு கோரு முடிவில்லையவனே புகழ்வில்லையும்தானே பெரும் புகழாரினார் நடப்பல இயற்கை திருச்செங்கன்னூ திருச்சித்தார் அமர்ந்தநாதனே அமர்ந்தநாதனை அவரவராக அவர் கருள் அருளும் அம்மானை அமர்ந்ததன் பழன திருச்செங்கண்ணூரில் திருச்சிற்றாற்றம் கரையான் அமர்ந்திரவர் வேதியர்கள் தம்பதி அவனிதே வருவாழ்வு அமர்தாயோ நுக்கணம் மானை நான் முகனை அமர்ந்தேன கண்ணல அமுதாய் திரிந்துலகுண்டமம்மானை Vāna nā n'mukane malarnda dhonn koppool, malarmi zep patait tamā jōanai. Vāna vanguru hūrvan chada koppan, sonnna vāhi rat tuli patthum. Vāna n'mi dhe tti arul zheidu mudikum, tiri vi māma yekkūt tina ye. Tēna n'an bālak kannalaya mudai, tiri n'thulakundavammā nai. Vāna nā n'mukane malarnda dhonn koppool, மலர்மிசை படைத்தமாயோன் குருவன் சடகோபன் சொன்னின் மீதே அருள் செய்த முனிக்கும் பிரவி மாய கூத்தினே மாயக்கூத்த பாமனா வினயன் கண்ணா கண்கை கால் தூய செய்ய மலர்களா சோதிச் செவ்வாய் முகிழராம திருமேனே தன் வாசடையா காமரனேல் வாசத்தடம்போல் வருவானே ஒரு நாள் காணவாராயே மாயக்கோத்தாமனா வினயன் கண்ணா கண்கை கால் தூய செய்ய மலர்களா சோதிச் செவ்வாய் முகிழலாயல் சாம திருமேனே கண்பாசடையா காமரணேல் வருவானே ஒரு காணவாராயே காணவாராயன் கண்ணம் வாயம் துவர்ந்து அடிஷ் நாணி நன்னாட்டில் அமர்ந்தால் இறங்கி ஒரு நாள் நீ அந்த நால் நல் மலை போட சோதி முடிசே சென்னி அம்மானே முடிசேற்ன்னி அம்மா இன் மொய் போன் தாமத்தந்துடாய் கடிசேர் கண்ணிப் பெருமானே என்னன்று அங்கி அடுற கார் மகர குடைகள் அமைந்தீர் முகில் போல் தோண்டும் நின் சுடர்கள் வடிவம் கனிவாயும் தேநீர் கமல கண்களும் வந்தன் சிந்தை நிறைந்தவா நீர் வெள்ளி மலதன் மேல் வன்கார் நீல முகில் போல தூணீர் கடல் துயில்வானே தாய் சொல்ல மாட்டேனே சொல்ல துளங்கு சோரித்திருப்பாரம் எல்லையில் சேருள ஞாயிறு இரண்டு என்ன சேர்தற்கே உபாயம் என்னஞலம் முழுதுண்ட கொண்டல் வண்ணனே கொண்டல் வண்ணா கண்ணா கண்ணா ennandhavana ennennai alakko pittaiyattakka vindanmel saan manmel saan viruneer kadaldan matru taan thondane nun kadal kaana orunaal vandu thonnaye vandu thonnaye ennel unvai andhaayamaradikkil mundi vandiya nippa முகப்பே கூணி கொள்ளாள் கமல கண்கைகால் சிவந்தவாயோர் கருணாயிரு அந்தமானே ஒக்குமம்மான உருவம் என்று உள்ளங்குழைந்து நாளு தொக்கமே கப்பல் குடாங்கள் காணும் தோறும் தொலைவண்ணான் தாய் வருதமக்காயன்று ஈரம்பதன் மறுதால் சாய உக்கண்தனிப்பாகா இதுவோ பொருத்தமே இதுவோ பொருத்தம் என்ன அடிப்படையாய் எருமிஞ்சிரைப்புள் அறிவே கொடியா உயர்த்தானே என் அழுதக்காய்யாக கருதுங்கள் இம்மாயாளம்புறதே பான் மதுவார் சோலை உத்தர மதுரை பிறந்தமாயனே பிறந்த மாயா பாரதம் பொருதுமாயா நீ சிரந்தகால் தினீர்வான் மண் பிறபுமாய பெருமானே இவற்று பெருமையா காண்கேனே எங்கே காண்கே நின்று தம்மயான் அங்கே தாண்ட சொற்களால் அந்தன் குரு கோச்சடோபன் சொன்னவாயுள் இவயம் பத்தம் வல்லார்கள் இங்கே காண இப்பிறப்பே மகிழ்வர் காலையே எங்கே காண்கே நீந்து யான அங்கே அந்தன் அந்த சொன்னவாயிரத்துள் இவையும் பத்தம் வல்லார்கள் இங்கே காண இப்பிறப்பே மகிழ்வர் எல்லையும் காளையே எல்லையும் காளையும் தன்னனந்தட நல்ல வருள்கள் நமக்கே தந்தருள் ஜீவாய் அந்த நந்துழாய் முடியூர் செல்வர்கள் வாழ திருக்கடித்தானமே வெல்லியும் காலையும் தன்னனி நந்தள நல்லவருள்கள் நமக்கே தந்தருள் ஜெயவாய் ஜெயந்தன் நந்துடாய் முடியப்பனூர் செல்வர்கள் வாழும் திருக்கடித்தானமே திருக்கடித்தானமும் என்னுட சிந்தையும் உருக்கடுத்துள்ளே உறையும் பிரான் கண்டுத்திகை தவற கரை கடவாளி பொழிந்த ஒருவனே ஒருவர் இருவரோர் மூவரண நின்று உருவு கறந்து உள்ளந்தோறும் தித்திப்பான்வன் திரைக்கடைத்தானத்தை மருவி உறகின்ற மாய பிரான் மாய பிரான் என வல்வினமாய்ந்தர நேசத்தினால் நெஞ்சம் நாடுகிகொண்ட தேசத்தமரர் திருக்கடித்தானத்தை வாசப்பொழில் மண் கோயில் கொண்டான் கோயில் கொண்டாந்தன் திருக்கடித்தானத்தை கோயில் கொண்டான் அதனோடும் என்னஞ்சகன் கோயில் கொள் தெய்வம் தொழ வைகுந்தம் கோயில் கொண்ட குட கோத்தவம் மானேத்தவம் இடர் முற்றவும் மாய்த்தவம் மதுசூதம் அம்மா ராய் தன் திருக்கடித்தானத்தை கொள்மினிடத்து கோவிந்தன் மண்மின் முழுதும் அளந்த உண் தாமரவர்தான் தொழவர்தாம் வந்து நன் திருக்கடைத்தான நகரே தான நகர்கள் தலை சிறந்த கங்கம் வாணின் நிலம் முற்றுமம்மாயத்து மெஞ்சும் நகரும் தனதாயப்பதியே ஆயப்பதிகள் தலைச்சிறந்தம் மாயத்தி நாள் மன்னி வேற்றிருந்தே சமர் திரைக்கடைத்தான தொள் ஆயர்கதிபதி அற்புதந்தானே புதன் நாராயணன் அரிவாமணன் இப்பேவி இருப்பதன் நஞ்சக அற்புகழ்வேதிய நான் மறை நின்னதில் கற்பகச் சோலை திருக்கடித்தானமே அற்புதன் நாராயணன் அறிவாமனன் நிற்பருமே இருப்பதன் அஞ்சுகழ்வேதியர் நான் மறை நின்னதில் கற்பகச்சோலை திருக்கடித்தானமே திருக்கடித்தான உரை திருமாலை மதி குருகோர் சடகோபன் சொல் பாலோட முதல் ஆயிரத்தி பத்தும் மேல வைகுந்தத்து இருத்தும் வியோல திருக்கடித்தனத்து உரை திருமலை மதி குரு பாலோடமுதன் ஆயிரத்தி பத்தும் மேலவைகுந்த இருத்தும் வியந்தே இருத்தும் வியந்தன்னை தன் பொன்னடிக்கீழன் அருத்தித்தனத்தோர் பலநாளழைத்தேர்க்கு இருத்தமுடை வாமனந்தான் புகுந்து எந்த கருத்தயுரமே வீத்திருந்தான் கண்டுகொண்டே இருத்தமிந்தன் தன் பொன்னருக்கீடன் அருத்தித்தனத்தோர் பல நாள் அழைச்சேர்க்கு இருத்தமுடை வாமனந்தான் புகுந்து எந்தன் கருத்தயுர வீத்திருந்தான் கண்டுகொண்டே இருந்தான் கண்டுகொண்டு எனதேட நெஞ்சாலும் திருந்தாரோரை வராய் தெய்ந்தரமண்டே திருந்தாட்களே தேட்கே அருள் செய்த பெருமான் தரும்தான் அருள் தான் இனியான் அறியேனே அருள் தான் இனியான் அறியேன் அவன் என்னுள் இருள் தானற பெற்றிருந்தனது வல்லார் அருள் தானேல் மூவலகம் கொள்ளல்லா மரல் தானிதோ மாயமயக்கு மயக்கே மாயமயக்கு மயக்கான் என்னை வஞ்சித்தே ஆயனவரக்கு அரிய தனது வைத்தான் தேசம் திகழும் தந்திருபருள் செய்து திகழும் தன் செய்து உலகத்தார் புகழும் புகழ் தான் அது காட்டி தந்து என்னுள் திகழும் மணிக்குன்னொன்னே புகழும் புகழ் மற்றக்குமார் பொருளே சேர்க்க தருமேல் பின்னையாற்வன் தன்னை கொபோல் திருமார்பு கால் கண்கை செவ்வாயுந்தி யானே செவ்வாயுந்தி வெண்பல் சுடற்குழை தம்மோடு எவ்வாய்சும் தம்பின் முன்பலாய்கொள்ள செவ்வாய் ஒருவலோடு எனது உள்ளத்திருந்தார் மற்றரு மற்ற நின்ுந்த வயத்தில் கொண்டு நின் நொழிந்தாரும் ஜவரும் வயற்றில் கொண்டு நின் ஒரு மோபுலாக வயத்தில் கொண்டு கொண்டு யிற்ற்சைத்தேன் மதியத்தேன் மதியத்தகத்தேன் எய்த்தேன் உடிவேன் அல்லேன் என்று மெப்பாஜி மோது தன்பார் கடலுளால் வைத்தே சுடற்பாம்பனை நம்பரணையே சுடற்பாம்பனை நம்பரனை திருமாலை அடிச்சேருவகை வன்குருடகோபன் பஞ்சொன்னவாயிரத்தில் இப்பத்தின் சண்மம் விடா தேந்தரோக்கம் தன் கண்கள் சிவந்தேடற்பனை நம்பரனை திருமாறை அடிச்சருபகாய் வன் குருகோற்டகோபன் பஞ்சொன்னவாயிரத்தில் இப்பத்தா தேந்தரநோக்கம் தன் கண்கள் சிவந்தே கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கணிந்து உள்ளே வெண் பலிலகு சுடரிலகு விலகு மகர குண்டலத்தன் குண்டல் வண்ணன் சுடர்முடியன் குணிசார்ந்த சங்கதவாளடியான் ஒருவனடியே கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கணிந்து உள்ளே வெண் பலிலகு சுடரிலகு விலகு மகர குண்டலத்தன் சுடர் முனியன் நான்கு தோழன் குணி சார்ந்த ஒருவன் அடியேனுள்ளே அடியேனுள்ளான் உடல் உள்ளான் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான் படிய இதுவன் உரைக்கலாம் படியன் அல்லன் பரன்பரன் சேர்நாற்றை இன்பத்தொன்ப கழி நேருமை பெருமயோன் உணர்விலும் வருவனே உணர்விலும் வருவனை அவனது அருளால் உருள் பொருட்டு என் உணர்வின் உள்ளே அதுவும் அவன தின் அருளேயுடன் மற்ற தலைப்பில் அணும்பழுதேயாம் உணர்வைப் பெறவும் திரவே யானும் தானாந்தானே யானும் யாதும் ஜவர்க்கும் முன்னானை தarum jivanum piravanumage panatta thani mudalaye enbambalam kannalum amudumagiyettett yenvunel uyanelunarvel nindra vannai unandane nindra unnai unandaneke adanull neermai adividivanne endrumoru barkunaralagade unarndu melum kaanbaride senna senna paramparamai yaduvennetta indatre நன் அறிவரிதாய் நன்றாய் ஞானம் கடந்ததே என்றாய் ஞானம் கடந்து வாய் நல்லெந்திரியம் எல்லாம் ஏர்த்து ஒன்றாய் கிடந்த வரும் பெரும்பாள் உழப்பில் அதனை உணர்ந்துணர்ந்து என்றால் அன்னே அப்போதே வீடு அதுவே வீடு வீடாமே அதுவே வீடு வீடு வேற்று இன்பந்தான மறுதேரே எதுவேதானும் பற்றெんで யாருமிலகிளாகேர்க்கே அதுவே வேடவேடமேத்தே இன்பந்தானும் அதுதேராதே எதுவே வேடலன்ப பன்னே ஐதரைதரைதாரே ஐதரைதரைதாரென்றே எல்லத்தார்ும் புரத்தார்ும்(){} ஆங்கள்அரிமுயங்க தாம் போகும் போது போல்போது நல்லுரைப்புடி தாகில் நல்லுரைப்பு கூடாமயை கூடினால் ஆடல் பரபர் கொடி எம்மாயிட பண்ணு ஒரு வரிசை எதில் ஒன் நிகழும் கழிவுமாய் ஓடி திரையும் யோகிகளும் உளரும் உளரும் இல்லை அல்லறாய் உளராயில்லை ஆகிய உளரும் ஒருவர் அவர் வந்து என் உள்ளத்துள்ளே உறகின்றார் வளரும் துளரும் போல் திருளும் அருளும் மாருளும் அருளும் மாத்து தந்திருந்து சம்பற்களலொடை கீழ் அருளை இருத்து மம் அயனாம் சிவனால் மாலால் அருளப்பட்ட சடகோவன் ஓர் ஆயிரத்துழைப்பத்தால் அருளியடி கேள்வித்தம் நம்ம கருமானிக்கவே அருளும் அருளும் மாட்டு தந்திருந்து செம்பற்களல் அடிக்கு அருள் அம்மா நாம் அயனாம் சிவனாய் மாலால் அருளப்பட்ட சடகோவன் ஓர் ஆயிரத்துழைப்பத்தால் அருளியடி கேள்வித்தம் NAM MANNAL KARUMAANIKKAMEL KARUMAANIKKAMALA MEELE MANIT TADAM THAVA RECK KAADU GALPOL TIRUMA ARVU VAI GANGAY UNDHI KALU DAI HADAY GALJAY APIRAL TIRUMAAL EMMA ANCHIN NIRVAYAL KUTTANA HATTI THIRIPPULU YOR ARUMA YEN BERAN NIPPETCHILAL ANNAMIR DARKAN SAI GHE NOM KARUMAANIKKAMALA MEELE MANIT TADAM THAVA RECK KAADU GALPOL திருமார்புபாய் கண்கை உந்தி காலுடைய ஆடைகள் செய்ய குற்றநாட்டு திருப்புலியோர் அருமாயன் பேரன் பேச்சில அண்ணமீர் தர்கன் செய்கிறேன் அன்னமேறு தர்கன் செய்கிறேன் அனுமேறுவின் மேதுலவும் துண்ணுசோ சுழர் நாயரும் பெருமான் புன்னு கழுமிவள் நின்றகள் பொறுநீர்கடல் தேப்பட்டு எங்கும் திகழும் எரியொடு செல்வது ஒப்பதிராடி முதல் ஒரு படையேந்தேர் புக்க சுடரை பொண்ணு வைத்தான் சோலையும் கரும்பும் பெரும் ஜென்னலும் சூழ்ந்து ஏர்வளங்கிளர் தன்பனை குற்ற நாட்டு திருப்புலியோர் வளங்கிழர் மோபல கொண்டு தேவபிரான் பேர் வளங்கிழர் தண்ணி பேச்சில இல்லை புனையிழையே புனையிழைகள் அணிபுமாடையுடையும் புதுக்கணிப்பும் நினையும் நீர்மயதண்ணி வட்குது நின்று நினைக்க புக்காம அப்பன் திருவருள் மூழ்கி நலே திருவருள் மூழ்கி வைகளும் செடுநீர் நிறக்கண் நபிரான் திருவருள்களும் சேர்ந்தமைக்கு அடையாளம் திருந்தவுள சென்று தந்திரப் புலியோர் திருவருட்கமுகன் பழத்தது மெல்லியல் செவ்விதழே மெல்லில செல்பவன் கொடி புல்க வேங்கிழந்தாள் கமுகன் மல்லில மடல் வாழை ஈன்கனி சோழ்ந்து மணங்கமண்டு புலியோர் மல்லளஞ்செல்வ கண்ணந்தாள் அடைந்தாள் இம்மடவரளே மடவரல் அண்ணமீர்க்கு என் சொல்லு சொல்லுகன் மல்லச் செல்வ வட மொழி மறைவானார் வேள்வியுள் நெய்ல்வான் புகை போல நாட்டமரை நின்றல் பணி நீர் நிற கண் நபிரான் விரவாரிசமரவேதியருளி வேலையின் நொளிப்பார் தடந்தொருந்தாமரைக்கயம் தீவிகளில் நலரும் புறவார் கடனிகள் சூழ் திருப்புறையோர் புகழ் மற்றோரு பாயம் என்று இவள் அந்த கமழ்தாள் குன்னடி மாடமாடிகாய் கோல குடாங்கள் மல்கிரை குட்டநாட்டு திருப்புலையோர் நிண்ணமாய பிரான் திருவருடால் இவள் நேர் பட்டதே நேர் பட்ட நிறைவூலகு நாயகம் தன்னடிமை நேர் பட்ட தொண்டர் தொண்டர் தொண்டர் tondan jadagavanjol neervatta thamilmaalai <laughs> aayira tholi pattum neervattar avar neervattar nidumar kadima seyyave neervatta niraimu bulagakku <laughs> nayagan tannadamai neervatta tondar tondar rondar tondan jadagavanjol neervatta thamilmaalai aayira tholi pattum neervattar அவர் நேர்வட்டார் நெடுமார் கடிம செய்யவே நெடுமார் கடிமை செய்வேன் போல் அவனை கருட வஞ்சித்து தடுமாத்திகதிகள் முற்றும் தவிர்ந்து சதிர் நினைந்தார் அவர் அடியாரடியே இதுவல்லால் விடுமார் என்பதன் நந்தோன்மோ உலகு பெருணுமே நெடுமார் கடிம செய்வேன் போல் அவனை கருத தடுமாத்ததி கதிகள் முத்துந்த சதிர்லகுலகு பெணும் போய் தானே தானே ஆனாலும் புயல் மேகம் போல் திருமேனியம்மான் புனைபூம் கடலடைக்கு அடிம தல நின்னார் திருத்தாள் வணங்கி உருமா பாவியனுக்கு இவ்வுலகம் உன்னார் சிறுமாமேனி நிமித்தார் என் சந்தாமரை கண்டிருக்குறான் மலரடி கீழ் அண்ணியவனடியார் சிறுமாமணி சராய் அயாண்டார் இங்கே தெரியவே இங்கே தெரிந்தே கிழை கோற்றன் இரு மாநிலம் முன்னொன்று செங்கோலத்தாய் சந்தாமரைக்கம் புகழ்கள் மலர்த்ததாய் அங்கேயவாய் வழிபட்டோட வழிபட்டோட அருள் பெற்று மாயன் கோல மலரடி இழிபட்டோடும் சுடற் வள்ளத்து இன்புத்திருந்தாலும் இழிபட்டோடு உடலில் தஞ்சேரி ஆங்கத்து மொழிவட்டோடும் கவி அமுதம் நுகர்ச்சி இருமா முழுதுமே நுகர்ச்சி இருமாமோகேன் கேடில் புக்சம் முகத்தகலிரட்ட பொன்னாழிக்கள் நீண்ட வசுரருயிலெல்லாம் தகத்தன் துழதும் பெரிய தனிமா புகழே தனிமா புகழேயஞ்ஞான் நிற்கும்படியாய்த்தான் தோன் முனிமா பிரம முதல் வித்தாய் உலகம் ஒண்ணு முழப்பித்தே அவனடியார் நாளும் வாய் கணங்கு நளிர் நீர் கடலை படைத்து தந்தாளும் தோளும் முடிகளும் சமநிலாதே வளர்போம் கற்பக காவுற்றேன் தமர்கள் கோட்டமே அமர்கள் கோட்ட பல்வி நாசம் செய்யும் சதுர்மூத்தே அமர் கொளாடி சங்குவாள் தண்டாடி பல்பட வேல் தாதை கோதிலடி ஆறுதம் தமர்கள் தமர்கள் தமர்களாம் சதிரே வாய்க்கதமிற்க வாய் கதமிதாரூழி ஊழி மகாயாம் பூக்கள் மேணி நான்குறாள் பொன்னாழிக்க என்னம் எல்லாடியெங்கோக்கள் அவர்கே குடிகளாய் செல்லும் நல்ல கோட்பாடே நல்ல கோட்பாட்டுலகங்கள் மூன்னினுள்ளும் தான் நிரந்த அல்லிக் கமலக்கண்ணனை அந்தன் குருகோச்சடோல்ல வையும் வல்லார்கள் நல்ல பதத்தால் மனவாழ்வர் கொண்டவெண்டிரு மக்களே நல்ல கோட்பாட்டுலகங்கள் மூண்டினுள்ளும் தான் நிறைந்த அல்லிக்கமலக்கண்ணனாய் அந்தன் நல்ல வல்லப்பட்டவாயிரத்தொள் இவயும் பத்தும் வல்லார்கள் நல்லபதத்தால் மனவாழ்வர் கொண்டவெண்டிருமக்களே